மேவ்ஷா மேவிய திரவிணம் மேவெவ நமோ விதைய சாயயோ வம்ச ரிஷிபியோ மஹோ குருப்பலவரோவாய்ஷ்டிணே நமோ வேயிசிணை கிருஷ்ணயூர்தேதாஸும் வந்தே சமதில முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நகசிரியா பவிணம் பவிம்ோ மஞ்ச மைவூய நியாதி பேதோயானே நாஞ்ச एको विश्वानि விஷ்னூ யோனீஸ் சர்வா ஆதிசங்கரர் தெய்வத்தம் தேவதானஞ்ச பூதானாம் யோவிய யோவிய பிதா என்ற வரிக்கு விரிவாக மிக விரிவான ஒரு வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக ஏகத்துவம் அனுபசியத என்ற ஈஷவாசு உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை பூர்த்தி பண்ணினோம் மேலும் கொட்டேஷன்ஸ் கண்டினியூ ஆறுது நிறைய மேற்கோள்களை திரும்ப திரும்ப காண்பித்து கொண்டே இருக்கிறார் அதாவது வை வேதத்தோட பரம தாத்பரியம் அத்வைதம் பிரம்ம பிரம்மனை தவிர ஒரு வஸ்துவும் கிடையாது திரும்ப திரும்ப சித்தாந்தம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ருதிப்பிரமாணங்களை ஸ்மிருதி பிரமாணங்களை புராண பிரமாணங்களை திரும்ப திரும்ப காட்டிக்கொண்டே இருக்கிறார் எத்தனை நானியத் பசத்தி நானியத் விஜாநாதி அது பூமா அப்படின்னு சொல்லி உபநிஷத்தில் பூம வித்யால இருக்குது சாந்தோக்கி உபனிஷத்தில் அது சொல்கிறார் அதுக்கு அன்னியமாக ஒரு பொருளும் இல்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒரு பொருளும் பார்க்கப்படுவதில்லையோ எப் எப்பொழுது இந்த அத்வைதம் புரிகிறதோ அப்பொழுது வந்து வேறு ஒன்றும் பார்க்கப்படுவதில்லை பிரம்மத்துக்கு அந்நியமாக ஒன்றும் பார்க்கப்படுவதில்லை பிரம்மத்துக்கு ஒன்றின் ஒன் அறியப்படுவதில்லை என்று அந்த மந்திரம் சொல்லியிருக்கிறத மேற்கோள் காற்றார் அயம் பேதா அஜான நிபந்தனஹா எங்கே இருக்குது தெரியாது இந்த வேற்றுமை அறியாமையை அறியாமையை சார்ந்திருக்கிறது வேற்றுமை அனைத்தும் மெய்ப்பொருளை இரண்டற்ற மெய்ப்பொருளை அறியாததினால் இந்த வேற்றுமையானது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். அயம் பேத அஜான நிபந்தனா இந்த பேதமே அஜானங்கிற கண்டிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படியே அர்த்தம் நேக நான்ஸ்தி கிஞ்சன பல என்பது இல்லவே இல்லைன்னு யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ணுறார் கட்டோபனிஷத்தில் ஆ மிருத்யோஸ மிருத்யுமாப்னோதி ஐய நானேவ பசதி வேற்றுமையை காண்பவன் மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக உலகம் உயிர்கள் இறைவன் என்ற கற்பனைகளை காண்கின்றவன் மறுபடியும் மறுபடியும் பிறப்புக்கு இறப்புக்கு ஆளாகிறான் என்று அந்த மந்திரம் சொல்லுகிறது பிற இறப்பினிடமிருந்து மீண்டும் இறப்புக்கே செல்கிறான் இடையில பிறப்பு பிறப்பு தோன்றுகிறது அப்படின்னு அர்த்தம் எய நானேவ பசதி சக மிருத்தியோகோ மிருத்யும் ஆப்னோதி அதுவும் கட்டோபனிஷத் தான் விஸ்வது அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத்தில் ஆக உலகம் அனைத்தையும் பார்க்கின்ற வஸ்து மெய்ப்பொருள் ஒன்று யோ யோனி மதிதிஷ்டதி ஏகா விஸ்வானி ரூபாணி யோனீஸ் சர்வாக எது ஒரே காரணத்தை சார்ந்திருக்கிறதோ அந்த ஒன்றே அனைத்து தோற்றங்களுக்கும் வேற்றுமை வடிவங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எந்த ஒரு காரணத்தை சார்ந்து எந்த ஒரு பொருள் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் காரணமாக இருந்து கொண்டு அனைத்து காரணங்களுக்கும் காரணமாக இருக்கிறது இப்போ அப்பா அம்மா இருக்க ஜ இந்த ஹியூமன் பாடிஸ் இருக்குது நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது எல்லா ஸ்பீஷீஸுக்கும் மூலமாக இருக்கிறது அண்டஜம் ஜராயுஜம் ஸ்வே ஸ்வேதஜம் உத்விஜம் நாலு வகையான படைப்பு அதாவது பூமியை புலந்து கொண்டு வர்றது அப்புறம் முட்டையிலருந்து வர்றது அப்புறம் வந்து கருப்பையிலிருந்து வர்றது வேர்வையிலிருந்து வர்றது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த மெய்ப்பொருள் யா யோனிம் அதிதிஷ்டதி யா ஏக்கா யோனிம் அதிதிஷ்டதி ரூபாணி எந்த ஒன்றை சமஸ்திரபஞ்சங்களும் விஸ்வானி ரூபாணி யோனிஷ்ட சருவாக எல்லா காரணங்களும் எந்த காரணத்தை சார்ந்து இருக்கின்றனோ எந்த எல்லா காரணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை காரணங்களும் மரத்துக்கு வித காரணம் அப்படி ஒன்று காரணம் அப்பா பையனுக்கு குழந்தைகளுக்கு அப்பா காரணம் அப்பா அம்மாவுக்கு காரணம் இப்படி போயிட்டே இருக்கும் அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சமஸ்த காரணங்களும் எந்த ஒரு காரணத்தை சார்ந்திருக்கின்றதோ என்று அத்வைத பிரம்மனைத்தான் உபதேசிக்கிறது அடுத்தது அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஃப் பிரஜாகா சிரஜமானம் சரூப்பா அஜோஹேக்குஷமான ஜஹாத்தியேனாம் புக்தபோகாம் அஜோன்யா ஸ்வேதாஸ்வதரும் உபனிஷத் கோட் பண்ணுறார் இது ஏற்கனவே மகாநாராயண பட்சத்துலையும் மகாநாராயண உபனத்திலையும் நாம் பார்த்துருக்கிறோம் இங்கே என்ன அர்த்தம்னா சத்தோகுணம் ரஜோகுணம் தமோகுணம் உடைய மாயாசக்தி மைப்பொருளைச் சார்ந்திருந்து தன்னை போன்றே மூன்று குணங்களை உடைய எண்ணற்ற வடிவங்களை சரீரங்களை தன்னுடைய மாயாசக்தியால் தோற்றுவிக்கிறது ஆனால் எதை சார்ந்திருந்து இந்த பல்வேற்றுமைகளை தோற்றுவிக்கிறதோ அந்த மாயை அந்த மாயை எதை சார்ந்திருக்கிறதோ அது எதிலும் பற்றி இருக்கிறது இந்த உடம்பில் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு தத்துவம் மாற்றங்களை அறிந்து கொண்டு மாறாமல் இருப்பதை போல் இந்த உடம்பில் மனசில் எத்தனையோ விதமான சேஞ்சு நடந்துகிட்டே இருக்குது க்ஷணத்துக்கு க்ஷணம் ஆனால் அந்த க்ஷணத்துக்கு க்ஷணம் கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருப்பதை இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு தத்துவம் உணர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உணர்வு தத்துவம் மாறுவதில்லை அதைப்போல் இந்த படைப்புக்கும் அப்படித்தான் இந்த படைப்பில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த மாற்றங்களுக்கு காரணமான மெய்ப்பொருள் மாறாமல் இருந்து கொண்டிருக்கிறது பிண்டத் பிண்டத்தில் இருக்கிற தத்துவத்தை வைத்தே அண்டத்தினுடைய ஆழ்தத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டத்துக்கு பிண்டத்துக்கும் ஆதாரம் ஒன்றே அண்டம் பிண்டம் மாயக்கற்பனை என்பது கருத்து ஆஹா அதை தான் சொல்றார் அஜோ ஷேகோ ஜுஷமானோ நுசேதே ஜஹாத்தேனாம் புக்தபோகாம் அஜோன்யா அந்த அர்த்த சுருக்கம் அஜாம் ஏக்காம் ஒரு மாயாசக் மாயாசக்தி என்ன பண்ணுகிறது லோகித சு லோகித சுக்ல கிருஷ்ணாம் லோஹித்தம்னா ஷகப்பு சுக்லம்னா வெள்ள கருப்பு ஆகா இது சத்வரஜ்தமோகுணம் இந்த மூன்று குணங்கள் ஷகப்புங்கிறது ரஜோகுணத்தை குறிக்கும் சுக்லம்ங்கிறது சத்வகுணத்தை குறிக்கும் கிருஷ்ணாங்கிறது ரஜோகுண சம தமோகுணத்தை குறிக்கும் இந்த மூன்று குணங்களையும் உடையதாக பஹ்வி பிரஜாக சிரஜமானாம் சரூப்பாக மகாநாராயண புரிஷத்தில் வரும்போது அ சரு அஜாமே காந்தோஹிதுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஃப் பிரஜாஞ்சனையீ கும் சரூபாம்னு அங்கே இருக்க மந்திரம் இங்கே அப்படி இல்லை பஹ்வீஃப் பிரஜா சிரஜமானாம் சரூபாக பல்வேறு விதமான ஜீவராசிகளையெல்லாம் தோற்றுவிக்கிறது இல்லை ஜீவராசிகள் உடல்களையெல்லாம் தோற்றுவிக்கிறது ஆனால் ஒரு தத்துவம் அஜஹா இயக்க பிறவாத மெய்ப்பொருளோ எனில் அதற்கு அருள் புரிந்துகொண்டு ஜுஷமான அனுஷேத்தே ஜஹாதி ஏனாம் புக்தபோகா அநா புக்தபோகாம் ஏனாம் ஜஹாதி அநா அஜா அஜ ஜுஷமாணோ நுஷேத்தே இதுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணிட்டுருக்கான் ஆனால் இதை ஜஹாதி ஜஹாத்தீனா इद மதிக்கிறது இல்லை இந்த வேற்றுமை பிரபஞ்சத்தை மதிக்காத மெய்ப்பொருளாக தன்னை உணர்ந்து இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன் அடுத்தது தேவாத்மசக்திம் விதே நூ தத்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் எத்து பசியேத் தேவாத்மசக்தி விததே நூ தத் தீயமஸ்தி அந்த மெய்ப்பொருளைச் சார்ந்து தான் இந்த மாயாசக்தி பல்வேறு தோற்றங்களை உண்டு பண்ணுகிறது அந்த மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமில்லை தத் நது தத் வித்தீயம் அஸ்தி விபக்தம் எது பஷியேத் அதற்கு வேறாக பிரிக்கப்பட்ட எந்த ஒன்றை நீ பார்க்கிறாயோ அப்படிப்பட்ட பொருள் இல்லவே இல்லை வேற்றுமை என்பது மாயத்தோற்றம் ப்கதாரணி கோபனத் ஏகோஹி ருதிரா நித்தீய து இத்தி ஏகோஹி ருதிரா ருதிரை பொருள் நித்தீய து அதற்கு ரெண்டாவதாக வேறாக ஒரு பொருள் இல்லை அத்வைத சொல்கிறதுக்கு இத்தனை கொட்டேஷன் போயிண்டே இருக்கு இத்திய அடுத்த ஸ்லோகம் மனோதமிதம் ச்சராச்சரம்ம மனசோய பிரபஞ்சோய மாயமா ம் அதுவெத்தேயா மனிராசம் ஸ்பந்திர மாயா மனி கௌட பா கௌடபாத காழிக்கா மாண்டூக்கிய காரிக்கையிலேருந்து கோட் பண்ணுற மனோதிருஷ்யம் இதம் துவைத்தம் மனதினுடைய மனதிற்குத்தான் இந்த வேற்றுமை காணப்படுகிறது எத்கிஞ்சித் சச்சராச்சரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அசைகின்ற அசையாத உயிர் உள்ள உயிரற்ற உணர்ச்சி உள்ள உணர்ச்சியற்ற எல்லாமே மனோதிருஷியம் இதம் துவைத்தம் சர்வம் மனோதிருஷ்யம் மனதின் கற்பனை மனசோ ஹ்யமனீபாவே மனதை நாம் சமாதியின் மூலம் அபியாசத்தின் மூலம் மதிக்காமல் போவேமையானால் ஞானத்தினாலேயோ ஞானமே போகிறோம் அந்த அர்த்தத்தெலாம் சொல்கிறோம் நம்ம முக்கியமாக ஞானத்தால் மனதை மதிக்காமல் போவோமையானால் இந்த வேற்றுமை வேற்றுமைக்கு முக்கியத்துவம் இருக்காது துவைத்தம் நான் உபலபதே சமாதிக்கு போனால் தெரியாது தூக்கத்திலே தெரியாது துவைத்தம் நான் உபலபியதே ஆக இந்த ஞானத்தையும் பெற்று ஞானத்தை அபியாசம் பண்ணினால் ஞானம் மேலோங்கி துவைத்தம் புலப்படாது துவைத்தத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் வேற்றுமை துவைத்தம்னா வேற்றுமைனு அர்த்தம் எல்லா வகையான வேற்றுமைகளும் பிரபஞ்சோ எதி வித்தியேத்த இந்த பிரபஞ்சம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது இல்லாமல் போகத்தான் போகிறது நிவர்த்தேத நசம்சையா ஏன்னா பிரபஞ்சோ எதி வித்தியேத பிரபஞ்சம் இருக்கிறது என்றால் அது இல்லாததாக போகத்தான் போகிறது இந்த உடல் இருக்கிறது என்றால் ஒரு நாளைக்கு இந்த உடல் இல்லாமல் தான் போகப் போகிறது ஆகினால பிரபஞ்சோ எதி வித்தியேத நிவர்த்தயத்தை ந சம்சயாக இருந்தால் தானே போகிறதுக்குங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் எதி வித்தியேத்த நிவர்த்தயத்தை இல்லாத பாம்பு வரவும் இல்லை போகவும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் இல்லாத பாம்பு கயிறு பாம்பு உதாரணத்தில் வரவும் இல்லை போகவும் இல்லை உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை இருந்த மாதிரி அதாவது இல்லாத பாம்பு இருந்த மாதிரி ஒரு பிரம இல்லாத பாம்பு போன மாதிரி ஒரு பிரமை இல்லாதது வரவும் இல்லை இல்லாதது போகவும் இல்லை இல்லாததுங்கிறது இருக்கிற ஒன்றை சார்ந்து தான் இல்லாதது இருக்கும் அதாவது கயிறுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கயிறு நீ பாம்பை பார்த்த ஆக மித்தியின்னு ஒன்று இருக்கணும்னா அது சத்தியம் இல்லாமல் இருக்க முடியாது மித்தே என்பது சத்தியத்தை சார்ந்தே இருக்கிறது பொய் என்பது மெய்யை சார்ந்துதான் பொய் இயங்கி கொண்டு என்ற கருத்தையும் புரிந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் மாயத் தோற்றம் அப்படின்னு சொன்னால் அது மெய்யை சார்ந்து தான் பொய்யானது இயங்கி கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கணும் அதனால சொல்கிறார் மாயா மாத்தம் இதம் துவைதம் இந்த துவைத்தம் வெறும் மாயை மாத்திரம் ஒரு தோற்றம் அத்வைதம் பரமார்த்ததாக நன்கு சிந்தித்து பார்த்தால் அத்வைதமே சத்தியம் அதுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார் யதா ஸ்வப்னே துவயாபாசம் எப்படி ஸ்வப்னத்தில் இந்த வேற்றுமை வேற்றுமைங்கிற போலி கற்பனை தோன்றுகிறதோ வேற்றுமை கற்பனை தோன்றுகிறதோ ஸ்பந்தத்தே மாயையா மனஹ மனகா ஸ்வப்னே துவயாபாசம் ஸ்பந்தத்தை மாயையா மாயையான்னா நித்ரையா நித்ராசக்தியினால மனசு துவயாபாசம் ஸ்பந்ததே வேற்றுமைகள் இருப்பது போல தோன்றுகிறது சொப்னத்தில் மாயினால் அது எல்லாருக்கும் புரிகிறது ஸ்வப்னம் வந்து சத்தியம் இல்லைன்னு ஜாகிரத அவஸ்திருஷ்டியில் புரிகிறது ஆனால் ஜாகிரதாவஸ்தையிலே ஜாகிரதவஸ்த உண்மை இல்லைன்னு புரியறதுக்கு தான் சாஸ்திரம் படிக்கணும் விழிப்பு நிலையிலேயே விழிப்பு நிலை உண்மையில்லை என்பதற்கு பிரமாணம் சாஸ்திரம் சொப்னம் சாஸ்திரமும் சொப்னமும் தான் சொப்னம் நம்முடைய அனுபவ பிரமாணம் அந்த அனுபவ பிரமாணத்தை வைத்து கொண்டு சாஸ்திரம் ஜாகிரத அவஸ்தையும் அப்படிதாங்கிறது அப்போ ஸ்ருதி அந்த சாஸ்திர வாக்கியத்துக்கு தான் பலம் நம்முடைய புத்தி நம்முடைய அனுபவத்துக்கு உண்மையான பலம் கிடையாது அனுபவம்னா ஜாகிரத அவஸ்தை சத்தியம் சொப்னாவஸ்தித்யா அப்படின்னு நீ நினைக்கிற நான் என்ன சொல்கிறேன் ஜாகிரத அவஸ்தையும் மித்யா சொப்னாவஸ்தையை போல அப்படின்னு சாஸ்திர பிரமாணத்தை வச்சுன்னு சொல்கிறோம் நீ சாஸ்திரத்தில் உனக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருந்ததுன்னா ஒத்துக்கத்தான் வேணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ததா ஜாகிரத்வயாபாசம் யதா ஸ்வப்னேத்வயாபாசம் மாயையா மனஹா ஸ்பந்தத்தை மாயினால் மனசு அங்கே ஸ்பந்தனம் பண்ணுற ஸ்பந்தனம்னா சலிக்கிறதுன்னு அர்த்தம் ததா ஜாக்ரத்வயாபாசம் இந்த ஜாக்ரத்தில் இருக்கக்கூடிய துவய ஆபாசம்னா தோற்றம்னு அர்த்தம் போலின்னு அர்த்தம் உண்மை இல்லைன்னு அர்த்தம் அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானாப்பிறப்பு எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எல்லாம் ஞான் வச்சுக்கணும் ஆக ததா ஜாக்ரத்வயாபாசம் மாயையா ஸ்பந்தத்தே மனஹா ரெண்டுலேயும் மாயையா ஸ்ப ஸ்பந்தத்தே மாயையா மனஹம் தான் இருக்குது ஆக மனஸ்பந்தனம்தான் ஜாகிரதாவஸ்திலி மனஸ்பந்தனந்தான் சொப்னாவஸ்தைலி மனஸ்பந்தனந்தான் அந்த மனஸ்பந்தனத்துக்கு காரணம் மாயா அது ஜாகிரத அவஸ்தேனும் அப்படித்தான் சொப்னாவஸ்தேனே அப்படித்தான் ஆனால் இதனுடைய சாரம் என்னென்னா தெய்வத்தம் தேவதான பூதானாம் யோவிய பிதா தேவத்தா நாம் தெய்வத்தம் அஹ சமஸ்தேத தேவத்தைகளுக்கெல்லாம் தெய்வமாக இருப்பது அத்வைத சைதன்யம் அவ்விய சைதன்யம் மாராத சைத்தன்யம் பிதா சமஸ்தைதத்துக்கும் காரணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் விவர்த்த காரணம் ரொம்ப முக்கியம் விவர்த்த காரணம் இத்தியாதி கௌடபாதே என்பது கௌடபாத சாஸ்திரத்தில் மா மாண்டி உபனிஷத்தினுடைய விளக்கமான இரநூத்தி பதினஞ்சு ஸ்லோகம் பிரித்து எழுதியிருக்கார் ஆகம பிரகரணம் வைத்தத்திய பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் அலாத சாந்தி பிரகரணம்னு நாலு பிரிச் நாலாக பிரித்து எழுதியிருக்கார் கௌடபாதாச்சாரியர் அத்தனைக்கும் ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அடுத்த ஸ்லோகம் தர்கேணா பிப்ரபஞ்ச மனோமாத்திரத்துவமிஷியதாம் ஷயத்மன்காரணத்மனே காரியாத்மனூ அசங்கோய்ய தக்கேனப்படி பிரபஞ்ச மனோமாத்திரத்தம் இஷியத்தம் தர்க்கனாலயம் இது சொல்கிறது வந்து ஸ்ருவாக்கியங்கள் கௌடபாதர் சொன்னது பொய்யா இருக்குமா வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது பொய்யா இருக்குமா அப்போ அந்த வார்த்தையில் நமக்கு ஸ்ரத்த வேணும் உன்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதெல்லாம் துவைத்தமெல்லாம் சத்தியம் சம்சாரம் சத்தியம் நினைச்சு கொ நினச்சு இது துவைத்தம் சத்தியம் இல்லைன்னு ஸ்ருதி சொல்லுகிறது உன் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமாக ஸ்ருதி முக்கியமான ஸ்ருதியவே நீ கண்ணாக கொண்டு பார்க்கணும் உன்னோட அனுபவத்தை தூக்கேறி நான் கஷ்டப்படுறேன் சுகப்படுறேன் அப்படிங்குறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறது தற்கேணாபி தற்கேணாப்பின்னா ஊகம் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம் நீ வேதம் சாஸ்திரம் கவுடபாதரை சொன்னார்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை உன்னோடய லாஜிக்கு படியே யோசிச்சுப்பார் நான் வேதத்தை ஒத்துக்க மாட்டேன் சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேன் கவுட ஒத்துக்க மாட்டேன் சரி போயிட்டு போ உன் லாஜிக்கு படியே நான் கேட்குறேன் உங்ககிட்ட இதுதான் யுக்தின்னு பேர் இப்போ இத்தனை நேரம் ஸ்ருதி ஸ்ருத்தி பிரமாணங்களை ஜாஸ்தி சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ யுக்தி பிரமாணம்னு சொல்கிறார் இந்த பிரம்மசூத்திரத்தில் ஜென்மாத்தியஸ்தகாங்கிற ரெண்டாவது சூத்திரத்துக்கு ஆதிசங்கர் அர்த்தம் சொல்கிற போது முதல்ல வேதத்தை வச்சுன்னு சொல்ல மாட்டார் தர்க்கத்தை வச்சுன்டே கடவுளை நிரூபிப்பார் நிரூபிச்சுட்டு சொல்லுவார் தர்க்கம் வந்து தர்க்கத்தினால் நிரூபிக்கிறது சரி வராதும்பர் தர்க்கம்னா என்ன லாஜிக் லாஜிக்கை வச்சுக்கிண்டே பிரம்மனை வந்து பிரம்ம ஜெகத்காரணம் பிரம்மனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவார் பண்ணிட்டு சொல்லுவார் ஆனால் லாஜிக்கு ரொம்ப நிற்காது ஒரு லாஜிக்கு இன்னொரு லாஜிக்கு உடைச்சிடும் ஆகையினால தர்க்கத்தை வச்சுருந்து பிரம்ம அஸ்தித்வத்தை நிரூபணம் பண்ணக்கூடாது ஸ்ருதி தான் நமக்கு பிரமாணம் ஆகவே தர்க்கத்தை யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்ருதி தான் பிரதானம் நம்முடைய யுக்தி நம்பாத கூடாது நம்முடைய தர்க்கத்தை நம்பக்கூடாது அதனால தான் திருமூலை சொன்னார் மதிங்க வ மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே தர்க்கவாதம்னு சொன்னால் நிறைய பேர் தர்க்கம்னா ஆர்கியூமெண்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க தர்க்கம்னா ஆர்கியூமெண்ட்டு கிடையாது தர்க்கம்னா லாஜிக்குன்னு அர்த்தம் ஆர்கியூமெண்ட்டுக்கு லாஜிக் எக்ஸ் ஹெல்ப் பண்ணுறது அதனால் தர்க்கம்னு சொல்கிறோமே தவிர வாதத்துக்கு தர்க்கம் முக்கியம் தர்க்கம்னா தர்க்கு ஊகே அப்படின்னு தாத்து பாட்டம் தர்க்கம்னா ஊகம்னு அர்த்தம் ஊகம்னால் இன்ஃபர் பண்ணுறது அனுமானம் பண்ணுறது அதுக்கெலாம் லட்சணம் இருக்குது சும்மெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் வந்து சாத்தியம் பக்ஷம் ஹேத்து திருஷ்டாந்தம் இதை நாலு அவயவம் இந்த தர்க்கத்துக்கு நாலு உறுப்புகள் இருக்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணணும்னு சொன்னால் அந்த தீர்மானம் பண்ணுற விஷயத்துக்கு சாத்தியம்னு பேர் அது எதை சார்ந்து அந்த விஷயம் இருக்கோ அதுக்கு பேர் பக்ஷம்னு பேர் அந்த தீர்மானம் பண்ணுற விஷயத்துக்கு காரணத்தை சொல்கிறதுக்கு பேர் ஹேத்துன்னு பேர் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி சொன்னா தான் அந்த விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் பக்ஷ ஹேத்து சாத்திய திருஷ்டாந்த ரூபகா தர்க்கம்ங்கிறது நாலு உறுப்புகளோடு கூடினது இப்போ வந்து மலையில் நெருப்புங்கிறத சொல்கிற போது மலைங்கிறது பக்ஷம் நெருப்புங்கிறது வந்து சாத்தியம் ஹேத்து வந்து புகை எக்ஸாம்பிள் வந்து அடுப்பு ஆக பர்வத்தா வன்னிமான் தூமவத்வாத் தா மகானசே இப்படிதான் சொல்லுவோம் பருவத்த மலை நெருப்பை உடையதாக இருக்கிறது புகை காணப்படுவதால் வீட்டில் அடுப்பில் காணப்பட்டதைப் போல இப்படி எத சொன்னாலும் சொல்லணும் அஸ்தி பிரம்ம ஜகத்காரணத்வாத் அஸ்தி பிரம்ம ஜகத்காரணத்வாத் ஜெகத் காரணத்துவாத் பிரம்மம் இருக்கிறது ஜகத்துக்கு காரணமாக இருப்பதால் எப்படின்னா கடவது குடத்துக்கு மண் காரணமாக இருப்பதை போல பீஜவத்துன்னு சொல்ல மாட்டோம் கொஞ்சம் சொல்கிறதையும் கவனமாக சொல்லணும் எக்ஸாம்பிள் சொல்கிறதும் ஜெவனமாக சொல்லணும் ஒரு சென்டென்ஸு சொன்னால் அதில் தப்பு வராமல் பேசுகிறதுக்கு தர்க்கந்தான் கற்றுக் கொடுக்கும் அது ரொம்ப டெக்னிக்கல் அதிவியாப்தி அவ்வாப்தி அசம்பவ இந்த தோஷங்கள்லாம் வரக்கூடாது ஒன்று சொல்கிற போது இன்னொன்றுல அது வியாபிக்கப்படாது நான் அப்படியே சொல்கிறேன் தர்க்கசாஸ்திரம் ஒரு கிளாஸில் வச்சுருக்கேன் நான் ஸோ என்னோடய கோர்ஸில் தர்க்கம் வியாக்கரணம் தர்க்கம் மீமாசா மூணு டெக்ஸ்ட்டு வச்சுன்னு இருக்கேன் ஏப்ரலில் அந்த கோர்ஸ் அப்போ ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணுங்கிறது தர்க்கலீத்தியாக பேசுகிறது ஆதிசங்கர் கூட தர்க்கத்தை ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டார் ஆனால் ஆதிசங்கரை சொல்கிற ஒரு ஒரு சென்டென்ஸையும் அதுக்கு பின்னால் வந்து ஆச்சாரியர்கள்லாம் தர்க்கபூர்வமாகவே பேசுவார்கள் நம்ம பாரத தேசத்தில் வடநாட்டில் வந்து போய் ஒருத்தம் ஒரு பிரம்மச்சாரி வேதாந்தம் படிக்கணும்னு போனான்னா முதல்ல அவனை வியாக்கரணம் தான் படிக்க லகு சித்தாந்த கௌமுதி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அதுதான் படிக்கணும் இது தமிழ்நாட்டில் வியாக்கரணத்தை ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க கும்பகோணத்துலாம் அந்த காலத்தில் பண்டிதர்கள்லாம் முதல்ல தர்க்க சாஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எல்லா சாஸ்திரம் வேணும் ஆனால் தர்க்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன் தர்க்கம்னால் அது எப்படி ஹவு டு திங்க் அந்த திங்கிங்கே ஆர்கனைஸ் பண்ணிடும் நம்ம சிந்திக்கிற முறையையே ஒழுங்குபடுத்திடும் இப்படித்தான் நீ சிந்திக்கணும் இப்படி சிந்தித்தால் தான் சரியாக ஆன்சர் வரும் இல்லாட்டி ஆன்சர் சரியாக வராது அப்படிங்கிறது சிந்திக்கிற முறையவே கற்றுக் கொடுக்குற ஒரு த இது இருக்குது இங்கே அதுதான் சொல்கிறார் பிரபஞ்சத்துக்கு தக்கேனப்பீ மனோமத்தம் இஷியதாம் அதாவது எத்திர மன திறத்த பிரபஞ்ச மனசத்துவைதம் மன அபாவே த்தாவே மனம் இருக்கிறதோ அங்குதான் வேற்றுமை எங்கு மனம் இல்லையோ அங்கு வேற்றுமை இல்லை இது தர்க்கம் தர்க்கம்னா லாஜிக்கலாக சொல்கிறது யத் சுவே யத் சுவம் எதபாவே எதாவா தத் திய காரணம் அப்படி சொல்லுவோம் மிருத்சத்வே ஹடசத்வம் மிருதபாவே ஹடாபாவா தஸ்மாத் ஹடஸ்ய காரணம் மிருத் புரியுறதா ம காரணம் இருக்கிறதோ எது இருந் மிருத்சத்வே ஹடசத்துவம் மண் இருந்தால் குடம் இருக்கும் மண் இல்லை என்றால் குடம் இருக்காது மண் இருந்தால் குடம் இருக்குங்கிறதுக்கு அன்வய அன்வயம்னு பேர் மண் இல்லை என்றால் குடம் இருக்காது அது பேர் வத்திரேக்கம்னு பேர் ஆகவே குடத்துக்கு மண் காரணம் மண் இல்லை என்றால் குடம் இல்லை குடம் இல்லை என்றாலும் மண் இருக்கும் ஆகவே மண் குடத்திற்கு காரணம் அப்படி சொல்கிறது இது எவ்வளோன்னா சொல்ல மனோமாத்திரத்துவங்கிறார் அதாவது பிரபஞ்சசிய மனோமாத்திரம் அயம் பிரபஞ்சா மனோமாத்திரம் இந்த பிரபஞ்சம் மனதின் கற்பனையே எப்படின்னா அறியப்படுவதால் திருஷ்யத்வாத் சர்வபூதானாம் சர்வபூதானாம் திருஷ்யத்வாத் அறியப்படுவது ஒன்றே போரும் மனம் இருந்தால் அறியறோம் மனம் இல்லைன்னா அறியறதில்லை இது இன்னும் டீப்பாக பாடங்கள்லாம் இருக்குது திருஷ்டி சிருஷ்டிவாதம் சிருஷ்டி திருஷ்டிவாதம்னு ரெண்டு இருக்குது திருஷ்டி சிருஷ்டிவாதம் சிருஷ்டி திருஷ்டிவாதம் அரி பார்ப்பதால் படைப்பு இருக்கிறதா படைப்பு இருப்பதால் பார்க்குறோமா வேற்றுமை இருப்பதால் பார்க்குறோமா பார்க்கறதுனால வேற்றுமை இருக்கா இல்லை நான் உங்களுக்கு ஒன்றும் கன்க்ளூஷன்லாம் இல்லை இதுதான் ஆரம்பம் இது மாதிரி இது விஷ்ணு சாஸ்திரத்தில் வந்துடுத்து இது அதனால நான் கொஞ்சம் சொல்கிறேன்னே தவிர இது தர்க்கம்னு தனியாக டாப்பிக்க ஆரம்பித்தா அது வேறு விஷயம் அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் தர்க்கம்னாலே அதுக்கு ஒரு அதுலெலாம் நிறைய பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது தர்க்கசாஸ்திரத்தை ஒருத்தன் நல்லா படிக்கணும்னா தர்க்கசாஸ்திரத்துக்காகவே தன்னுடைய லைஃப்பை டெடிக்கேட் பண்ணால் குறைஞ்சது பன்னெண்டு வருஷம் ஆகும் அவங்களுக்கு தான் பேர் லொஜிஷியன் லொஜிஷியன் அவங்கள அவங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தன் பேசுகிற போதே அவனை ஊடுருவிடுவான் ஒருத்தர் பேசுகிற போதே நம்ம சைக்காலஜிலாம் பக்கத்துலேயே வர முடியாது அதுக்கு மேலே ஊடுருவிடும் அப்படியே அவனுடைய ஆழமான மனசுக்குள்ளே போய் வெளியில் வந்துடுவான் தெரிஞ்சு போயிடும் அதனுடைய ஒரிஜினல் எங்கே மூ மூலம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போய்டும் ஆ திருஷ்யத்வாத் ஒரே எக்ஸாம்பி ஒரே ஒரே ஹேத்து தான் சொல்கிறேன் திருஷ்யத்வாத் அறியப்படுவதால் எத்யத் திருஷ்யம் தத்தன் மித்யா என்ன பக்க எனக்கு ரொம்ப நாளாச்சு இதில் அப்படிலாம் பேசி எத் எத் திருஷ்யம் தத்தன் மித்யா எதது அறியப்படுகிறதோ அதெல்லாம் உண்மையல்ல அரிபவனே உண்மை அரிபவனாயிருக்கும் தன்மையே உண்மை அரிபவன் என்னும் தன்மையும் அறியப்படு பொருளை சார்ந்திருப்பதால் அறியப்படு பொருள் உண்மை இல்லை என்பதால் அறிபவன் என்னும் தன்மையும் உண்மை இல்லை அப்போ என்னதான் இருக்குண்ணா வாய மூடுண்ணா பேசாது மெளனமாக ஆஹா திருஷ்யத்வாத் தற்கேனாப்பி சொல்கிற ஸ்ருதி தான் நமக்கு முக்கியம் நீ எப்போ பார்த்தா அந்த ரேஷனல் திங்கிங் காரணம் என்ன பண்ணுறது ரேஷனல் திங்கிங்கே ப்ராப்பராக இருக்கிறது இல்லை அது ரேஷனல் திங்கிங் எப்படி இருக்கணும்னு அதுக்கு பாதை போட்டு கொடுத்தது சர்க்கசாஸ்திரம் இப்போலாம் ரேஷனல் திங்கிங் பர்சன் ஊர்லெலாம் சொல்லிட்டுருக்கான் நிறைய பேர் ஆனால் பார்த்தா கொஞ்சம் க கவனித்து பார்த்தா தெரியும் ஆயிரம் ஓட்டை இருக்கும் இந்த விஷயத்தில் அதில் நிறைய அதிவியாப்தி தோஷம் அவி தோஷம் அசம்பவ தோஷம் எல்லாத்தையும் சொல்லிட முடியும் அதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க காலம் முழுது ராத்திரி வரைக்கும் தர்ம அனுஷ்டானத்தில் உயர்ந்தவர்கள் அவர்கள் பேசணும் தர்க்க விஷயம் மற்றவங்க கேட்கணும் தர் அற வாழ்க்கையை கடைப்பிடித்துக்கொண்டு லாஜிக்கை பேசுகிறவங்க வேறே அற வாழ்க்கை இல்லாமல் கண்டபடியெலாம் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு ரேஷனல் திங்கிங்னா எல்லாம் ஒன்றும் உருப்பிடாது நம்ம ரேஷனல் திங்கிங் இட்ஸ்எல்ஃப் சரஸ்வதி சரஸ்வதி உபாசனை நம்ம வந்து ஒரு ரேஷனலாக திங்க் பண்ணுறதுங்கிறதே சரஸ்வதியோட உபாசனை அது இப்போ படிக்கிறோம்னா இது சரஸ்வதி உபாசனை அதனால தான் பாரதியார் சொல்லுவார் ஏட்டை வைத்து சந்தனம் பூ புஷ்பம் பூக்களை தூவது இவள் பூசணையன்றாம் நல்ல வழி நல்ல நல்ல கல்வியின் நாள்தோறும் படித்திடல் வேண்டும் கல்வி வீடுதோறும் கல்வியின் வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் எப்படின்வர் வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் எப்படி இருந்த நாடு இப்போ எப்படி இருக்குது பாரு வீடுகள் தோறும் கலையின் விளக்கம் என்ன புஸ்தகம் படிக்கணுமோ அது படிக்கணும் இது கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சுன்னு கண்டதெல்லாம் பார்த்து நோக்கான்னு இருக்குது நெட்டுக்குள்ளே போய் தர்க்கேணாப்பி தர்க்கேணாப்பி பிரபஞ்சஸ்ய மனோமாத்திரத்துவம் இஷ்யத்தாம் பிரபஞ்சசிய மனோமாத்திரத்துவம் தற்கேனாப்பி இஷ்யதாம் நீ ஸ்ருதியை ஒத்துக்காட்டிப்போ ஏன்னா அந்த காலத்தில் பௌத்தர்கள்லாம் பேசுவாங்க நம்மள்ட நம்ம குரூப் தான் என்ன பண்ணிட்டான் நான் வேதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு தனியாக போயிட்டான் அப்போ அவனும் நம்மள்ட்ட ஆர்கியூ பண்ணவும் வருவோம் அப்போ வரும்போது சரி நீ வேதத்தை ஒத்துக்கலை போயிட்டு போ சரி நீ உன்னோடய லாஜிக் படி நீ லாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் லாஜிக் படி நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் எத்தியத் திருஷ்யம் தத்தன் மித்யாங்கிறத உன்னால் ஒத்துக்க முடியுமா முடியாத அப்படின்னா ஒத்துக்க தான் வழி கிடையாது நீ ஹானஸ்டாக திங்க் பண்ணுறதா இருந்தால் நீ ஒத்து தான் ஆகணும் நீ வந்து உன்னோட கதை நான் சொல்கிறது நான் சொல்கிறது உனக்கு சரின்னு தெரிஞ்சால் கூட அதை மறுக்கணும்னு நினச்சியான அது வேறு விஷயம் ஆஹா திருஷ்ய சர்வபூதானாம் திருஷ்யத்வாத் எல்லாம் திருஷ்யமாக இருக்கிறதுனால எப்படின்னா யதாஸ்வப்னாதி விஷய ஸ்வப்னத்திலையும் மனசு இருக்குது ஜாகிரதத்துலேயும் மனசு இருக்குது என்ன பெரிய வித்தியாசம்னா அறிபவன் அறியப்படு பொருளுக்கு வேறானவன் அறியப்படு பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருப்பது நிலையானதல்ல நிலையானதை வந்து உண்மை என்று எப்படி நம் நிலையானது இல்லாததை எப்படி நம்முடைய லைஃப் மாறிட்டே இருக்குது வேர்ல்டு மாறிண்டே இருக்குது மாறிண்டே இருக்கிறது நி நித்தியமாக அனித்யமா அனித்யம் அனித்யம் வந்து உண்மையானதுன்னு சொல்ல முடியுமோ எது மாறுறதோ அது சத்தியம் கிடையாது எது அனித்யம் தன் சத்துனா சத்தியம் அப்போ என்னதுன்னா அமித்யா அந்த நேரத்துக்கு அது உண்மை மாதிரி இருக்குது நேற்றிக்கு இன்றைக்கு உண்மை இல்லை நேற்றுங்கிறது இன்றைக்கி உண்மை இல்லை இன்றுங்கிறது நாளைக்கு உண்மை இல்லை அப்போ இன்றைக்கு மாத்திரை உண்மையின்னு எப்படி சொல்கிறேனி அதிஷத்வாத் சர்வபூத்தானாம் ஸ்வப்னாதி விஷயோ யதா ஸ்வப்னம் முதலான விஷயங்கள் எப்படியோ அப்படியே அப்படின்னு தர்க்கத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பௌத்தர்களுக்கு ரெண்டு பிரமாணம் ஒன்று பிரத்யக்ஷம் அனுமானம் அவங்களுக்கு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை ஆனால் அவங்களே புஸ்தம் எழுதினாங்க தர்மபதம் எல்லாம் அது என்ன பிரமாணம் தர்மபதம் சூத்திரபிடகம் அவங்களுக்கு மூணு புஸ்தகம் இருக்குது அவங்களும் ஓதுகிறாங்க ஏன்னால் கடைசியில் இந்த வாசனை போகலை இங்கேருந்து இங்கேருந்து அது புத்தருக்கு தெரிஞ்சதுன்னா புத்தருக்கு இங்கே வேதத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுவிட்டு அவர் தனியாக போய் ஒன்று சொன்னேன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் புஸ்தகமாக எழுதி அது வேதம் அதையும் ஓதுகிறார்கள் கடைசியில் என்னென்ன இங்கே இருக்கிறது தான் அதுலேயும் இருக்குது புனர்ஜென்ம வாதம் இருக்குது கர்மா புத்தரே ஐநூறு ஜென்மம் எடுத்தாருங்கிறான் பௌதிசத்துவர் புத்தர் ஜாதக கதைகள்னு இருக்குது அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது நிறைய இருக்குது கடைசியில் என்னாகும் நான் ரொம்ப நாளைக்கு எப்படி இருக்கும் கடைசியில் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல எக் எதிர்த்து பேசுவாள் அப்புறம் நாளாக நாளாக வேறு வழி இல்லை நானும் நிறைய ஆர்கனைசேஷன்லாம் பார்க்குறேன் நாங்கள் ரிலீஜனோட தொடர்பில்லாத ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம்ப்பா கொஞ்சம் நாளுக்குள்ளே அது ஏதோ ஒரு ரிலீஜனை டிபெண்ட் பண்ணிவிடும் முடியாது இதிலேருந்து என்ன தெரியுறதுன்னா ரிலிீஜன் வந்து புத்திபூர்வமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஹிந்துயிசம் வந்து புத்திபூர்வமாக இருக்கிறதுனா அர்த்தம் இது ஃபெய்த்து பேஸ்டு ரிலிஜன் கிடையாது நம்பிக்கை பிலீஃபு ஃபெய்த்து பிலீஃபை பேஸ் பண்ணி நான் ரிலிஜன் இது முழுக்க முழுக்க தர்க்கபூர்வகமானது வேதத்தை நீ பிரமாணமாக ஒத்துக்கணுங்கிறதுக்கும் நம்ம ரேஷனலாக திங்க் பண்ணுறோம் ஒய் என்னத்துக்காக நான் வந்து வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கும் லாஜிக் சொல்கிறோம் அதனால் என்ன ஆகுறது முதல்ல வேதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான் இது சரியில்லை சொல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த எங்கில் இப்படி இருக்குன்னு யோசிச்சே பார்க்கலேம்மா இவ்வளோ இருக்குது அதனால் சங்கராச்சாரர் இவ்வளோ எல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த அத்வைத சித்தாந்தத்தை இப்படி ஸ்தாபனம் பண்ணுறாரு இந்த இடத்த வச்சுருந்தான் சொல்லணும் அத்வைத ஸ்தாபன் அத்வைத சம்பிரதாய பிரவர்த்தகாய நமஹா அப்படின்னு சொன்னால் அதுக்கு இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற போர்ஷன் தான் பலம் ஏற்கனவே ஆதிசங்கர் வரதுக்கு முன்னாடி அத்வைத சம்பிரதாயம் இருக்குது ஆனால் இவர் வந்த அப்புறம் அது ஷைனாச்சு ரொம்ப அதுக்கு நிறைய க வியாக்கியானம் பண்ணி ஒரு சிவாவதாரமாக இருக்கிறதுனால அனாயாசமாக நிறைய பண்ணிட்டு போயிட்டார் ஆஹா அது மாத்திரம் இது பாருங்கள் தற்கேனாபி பிரபஞ்சஸ மனோமாத்திரத்துவம் இஷ்யதாம் இஷ்யத்தாம் நாம் அப்படியும் பார்த்துக்குவோம் உனக்கு வேதத்தில் பிரமாணத்தில் ஷிரத்தை இல்லைன்னா ஓன் புத்தியில் தான் உனக்கு நம்பிக்கை இருக்குது காலங்காலமாக சொல்லிருக்கிறிகளுடைய வாக்கியத்தில் உனக்கு ஸ்ரத்தை இல்லை போய்ட்டு போட்டோம் அவங்க சொல்கிற வார்த்தையும் வந்து லாஜிக்கலாக தான் இருக்குது வெறும்னா நடு நம்புன்னுலாம் சொல்கிறது இல்லை இருக்கிற விஷயத்து தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான் எங்கேயோ சொர்க்கத்து நரகத்தையெல்லாம் சொல்லலை காட் இஸ் இன் ஹெவன்லாம் சொல்லலை இந்த பிரபஞ்சம் எதை நீ அனுபவிச்சுருக்கியோ அனுபவிக்கிறவனே அதுதான்ண்ணா எப்படி சொல்ல முடியும் மறுக்க முடியும் சர்வபூத்தானாம் திருஷியத்துவாத்து யதாஸ்வப்னாதி விஷயா ஸ்வப்னத்தில் இருக்கிற விஷயங்களைப் போல அப்புறம் படையுடனே ஸ்ருதிக்கு வந்துட்டார் திவிதீயாத்வை பயம் பவதி நமக்கு அன்னியமாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும் அதனால அப்புறம் அடுத்தது ஞாத்தே த்வாத்மனி நாஸ்தியே தத்து காரியக்கரணாத் காரியக்கரணதாத்மனா அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டால் இந்த காரிய காரணத்தன்மை என்பது கிடையவே கிடையாது உண்மையை உணர்றத்துக்காக காரிய காரணம் கடவுளை பற்றி சொல்லணும் மெய்ப்பொருளை பற்றி சொல்லணும்னா இந்த படைப்பு ஏதோ அறிவுபூர்வமான தத்துவத்தால் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த உடம்புக்குள் ஒரு அறிவு தத்துவம் இருக்கிறதோ அப்படி இந்த மாபெரும் படைப்புக்குள்ளும் ஒரு அறிவு தத்துவம் இருக்கத்தான் வேண்டும் அந்த அறிவு தத்துவத்துக்குத்தான் ஆண்டவன் என்று பெயர் இல்லாட்டி இது என்ன ஜடமாக இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இந்த மகா மாபெரும் பிரபஞ்சம் பூமி எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுக்கு ஜர்க்கே இல்லாமல் ஒரு கார் போனாலும் சரி அதான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா கார் போனாலும் சரி எந்த வெஹிக்கிளில் போனாலும் சரி ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஜர்க்கு இருக்கும் ஃப்ளைட்டில் கூட ஜர்க்கு வரும் இவ்வளோ பெரிய பூமி சுற்றிகிட்டே இருக்குது ஒரு ஜர்க்கு இல்லாதக்கு ஏன் கொஞ்சமாவது அது நம்முடைய அறிவுக்கு எட்டுமா விஷயம் நமக்கு அறிவுக்கு எட்டாதுங்கிறதாவது எட்ட வேண்டாம் அப்போ அதோடு சேர்ந்துருக்கணும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் ஈதல் இசைபட வாழ்தல் இந்த இசைப்பட வாழ்தல்கிறது நிறைய பேருக்கு புரியலை சமூகத்தினுடைய எல்லோருடைய அமைதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அதில் ஒரு ஒருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அதனால தான் வள்ளுவர் வந்து வழங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் வேதமே அதுக்கு நிறைய சொல்கிறது இந்த வழங்குதல் கான்ட்ரிபியூட் கான்ட்ரிபியூட் லெஸ் கன் கன்சியூம் கன்சியூம் பண்ணுறது லெஸ்ஸு இருக்கணும் கான்ட்ரிபியூஷன் மோர் அண்ட் மோர் பணத்தை தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அவசியம் இல்லை நம்மள்ட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்குது கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிக் கொடுலாம் திருக்குறளெலாம் சொல்லி கொடுத்தா என்ன கான்ட்ரிபியூஷன் தானே இந்த கான்ட்ரிபியூஷன் ஈக்கிளாக எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகுமா இந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அவன் எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாதிக்கலாமே வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற இந்த ஒரு குரல் போரும்பா உனக்கு வினைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொன்னால் இந்த குரல் ஒருத்தன் மனசில் பதிஞ்சு அவன் கா வேலையை ஒழுங்காக பண்ணுவான அவன் மோர் அண்ட் மோர் கான்ட்ரிபியூட் பண்ணுவான் தங்கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் கொடுப்பான் தனக்கு பெயர் புகழ் எதையும் விரும்ப மாட்டான் நான் செஞ்சு கொடுக்குறேன் என்கிட்ட இருக்க இருக்கிற டைம் எனர்ஜி சக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நான் எவ்வளோ வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணுறேம்மா ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் ஆக ஞாத்தே தூ ஆத்மனி ஏதத்து காரிய நாஸ்தி ஆத்மனா காரிய நாஸ்தி இந்த காரிய காரணத்தன்மை என்பது மெய்ப்பொருளை உணர்ந்த மாத்திரத்தில் இல்லாமல் போகிறது எதுக்கு சொல்கிறோம் ஜகத்தை வந்து காரியம் என்றும் ஈஸ்வரன காரணம் சொல்கிறோம் அப்புறம் இது குடம் மண்ணு உதாரணம் மாதிரி அப்புறம் காரணத்துக்கு அன்னியமாக காரியம் இல்லைங்கிறோம் ஆக இறைவன் காரணம் பிரபஞ்சம் காரியம் அதன் இறைவன் எப்படிப்பட்ட காரணம்னா நிமித்த காரணமாக உபாதான காரணமானா அபிநிமித்தோபாதான காரணம் அபிநிமித்தோபாதான காரணத்துக்கு அந்நியமாக பிரபஞ்சம் இல்லை இந்த படைப்பில் இருக்கிற பொருள்களும் இறைவனே இதில் இருக்கிற அறிவும் இறைவனே எல்லாமே வந்து என்ன இன்டெலிஜென்ட்லி புட்டுக்கு தரும்பர் பூஜஸ்ரீ தேன் சுவாமிஜி எவ்ரி திங் இஸ் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் எவ்ரிபடி இஸ் கனெக்டட் டு ஈஸ்வரா யாருமே இறைவனை விட்டு இது பண்ண முடியாது பிரிஞ்சிருக்க முடியாது ஒன்று ஒன்றையும் பாரு இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் அப்படிம்பார் சுவாமிஜி அதை பார்த்தாவது நீ புரிஞ்சுக்கணும் ஆக உண்மையை உணர்ந்து விட்டால் காரண காரியம் என்பது இல்லவே இல்லை படைத்தவன் படைப்பு என்ற வேற்றுமையெல்லாம் உண்மையை புரிந்து கொள்ளும் வரைதான் உண்மையை புரிந்து கொண்ட பிறகு இந்த பாடம் நீக்கப்படுகிறது சொன்னேன் கையை காமிக்க வேண்டியது வெளிச்சத்தை புரிய வைக்க வேண்டியது கையை எடுத்துட வேண்டியது அது மாதிரி தான் படைப்பை காட்ட வேண்டியது மெய்ப்பொருளை உணர்த்த வேண்டியது படைப்பை அறிவால் நீக்க வேண்டியது இருப்பது மெய்ப்பொருள் ஒன்று எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பது தான் அறிவு அது பொருளில் இருக்கிற மெய்ப்பொருள்னு தனியாக இல்லை அனைத் பொருள் அனைத்தும் மெய்யே வேற்றுமைகள் பொய்யே வேற்றுமைகள் உண்மை அல்ல அப்புறம் என்னதுன்னா ஏகோ தேவ சர்வபூதேஷு அந்த ஒரே மெய்ப்பொருள் அனைத்து ஜட சேதன சரீரங்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது சேதன சரீரங்களிலும் ஜட வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறது ஏகோ தேவகா சர்வ பூத்தேஷு கூடகா இதெல்லாம் ரகசியமாக இருக்கான் யாரும் அதை அவனை கவனிக்க மாட்டேங்கிறான் நாம் எல்லோரும் நம்மளை பார்க்காம என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தனையும் தானே பார்த்துட்டுருக்கோம் நாம் யாருன்னு பார்த்தா யாரையும் பார்க்குறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டோம் நான் என்றும் நீ என்றுமே இருக்காது அங்கே அதை கவனிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது அசங்கோஷயம் புருஷா இந்த மெய்ப்பொருள் எதனோடும் ஒட்டாதவன் கயிறு பாம்போடு ஒட்டின்னு இருக்கான் அதே உதாரணம் தான் கயிறு பாம்போடு ஒரு காலத்திலும் ஒட்டவில்லை ஆகவே மாய மாய வேற்றுமை தோற்றத்தில் ஒருபொழுதும் ஒட்டவில்லை மாயை தான் இல்லைங்கிறது அர்த்தம் வேற்றுமை என்ன இருந்தாலும் இருக்கேன்னா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதானப்பா பாடமே உண்மையிலே இல்லைங்கிறதானே புரிஞ்சதுக்கு பிறகு இருக்குதுன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தன் தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் துவைத்த அனுபவம் இருந்தாலும் துவைத அனுபவம் மித்யாங்கிற ஞானம் ரொம்ப பலமாக இருக்கும் என்ன அப்பிரதீத்தி மித்யாத்வ நிச்சயாங்கிறார் வித்யாராயண சுவாமி தெரியாமல் இருக்காது அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் இருக்கும் ஆனால் அது வந்து மாயைங்கிற அந்த அறிவும் சேர்ந்துருக்கும் அடுத்த ஸ்லோக் அடுத்த வியாக்கியம் இது விஸ்தார சர்வபூத விஷ்ணு சர்வமிதம் ஜகத் திர்டவியமாத்மத் திர்டவியமாத்ம கொஞ்சரும் கொஞ்சரும் படிக்கிறேன் திர்டவியமாத்மவத் தேேத விச்சணை சர்வூத்திய விஷ்ணோ விஸ்தாரம் சர்வம் ஜகத் விஷ்ணுவின் ப விரிவே இப்படைப்புங்கிறார் விஷ்ணுவின் விரிவே இப்படைப்பு விஷ்ணுன்னு சொன்னால் இந்த நாமமெல்லாம் பார்க்கக்கூடாது அந்தச்சைத்தியம் சுத்தச்சைதுடைய விஸ்தாரம் மாயினால் இந்த தோற்றம் விஸ்தாரம் இருக்குது திர்டவியம் ஆத்மவத் தஸ்மாத் தஸ்மாத்து தன்னை தன்னை எப்படி இல்லாமல் தன்னை எப்படி உடம்பாகவே நினைக்கிறானோ அப்படி பிரபஞ்சத்தையே தானாக நினைக்கணுங்கிறார் நீ வந்து இந்த இண்டிவிஜுவல் பாடியாக ஒன்று நினைக்காத காஸ்மிக் பாடியாகவே புரிஞ்சிக்கோ ஒரே வஸ்து தான் இப்போ வந்து தெய்வத்தம் லோகேன்னா நான் வந்து ஏதோ தெய்வம் இருக்குமோ நான் நினச்சின்னு இருக்கேன் அல்பம்னு நீ தான்ண்டா அதுன்னா தத்துவமசிங்கிறது தான் சொல்கிறார் இவர் கிமேக்கம் தெய்வத்தம் லோகேன்னா அதுக்கு என்ன பதில்னா யுதிஷ்டரோட கேள்வி என்ன கிமேக்கம் தெய்வத்தம் லோகே பதில் என்ன தெய்வத்தம் பூதானாம் யோவிய இதோட சாரம் என்னன்னா தத்துவமசி இந்த பிரபஞ்சத்தில் எந்த தெய்வம் அறியப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டால் அது நீயே அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த தெய்வம் நீயே எல்லாவற்றிலும் அந்த தெய்வம்தான் இருக்கிறது எல்லாமாகவும் அந்த தெய்வம்தான் இருக்கிறது இதைத்தான் நீ க இதைத்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணு தெய்வத்தை தவிர ஒன்றும் இல்லை We don't have many Gods. We don't have one God. We have only God. இது இது புரியணும் நாம் பட பல கடவுள்களை உடையவர்கள் அல்ல ஒரு கடவுளை உடையவரும் அல்ல கடவுளை தவிர எதையும் உடையவர்கள் அல்ல கடவுளைத்தான் உடையவர்களாக இருக்கிறோம் அது அர்த்தம் ஹாவ் கூட தப்பு போனால் போயிட்டு போகிறதுன்னு சொல்கிறேன் வி ஆர் காட் வி ஹேவ் காடுன்னு சொன்னால் வி ஹாவ் ஒன்லி காடுனா ஹூ ஆர் அப்புறம் எனக்கு அப்படியும் கேள்வி வரும் வி ஹாவ் கா ஓன்லி காட் அப்படின்னா ஹூ ஆர் யூனு கேட்டால் ஐஎம் அல்பா இடியட்டு அப்படியா சொல்கிறது ஐ ஆம் ஆல்சோ சேம் காட் ஆ சொல்கிறார் ஆத்மவத்து தஸ்மாத்து ஆ தஸ்மாத்து ஆத்மவத்து வி அபேதேன விச்சணை திரஷ்டவியம் விச்சணைன்னா நன்றாக சாஸ்திரத்தை படித்தவர்கள் நன்றாக சிந்திப்பவர்கள் அற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அறவழியிலே சிந்திப்பவர்கள் அற வாழ்ந்து கொண்டு அதிகாலையிலேருந்து இரவு வரை அற வாழ்க்கையை கடைப்பிடித்துக்கொண்டு அறவழியிலே சிந்திப்பவர்களால் இந்த உண்மை உணரப்பட வேண்டும் அப்படிங்கிறது விச்சக்ண சப்தத்துக்கு அர்த்தம் விச்சக்ஷனை அதுதான் புரிஞ்சுட்டார் அறிவு வளராதவண்ண போய் சிந்திக்கணும்னு சொல்லலை அவன் துவைத்திலே இருந்து பேசாமல் முருகா க கருப்புசாமி வராறு வராரு வராறு வராரு சொல்லின்று நல்லது பூஜையெல்லாம் பண்ணு அபேதேன விச்சனை சர்வத் தைத்யா சர்வத் தைத் சர்வத் தைத்தியா சமதாமுபேத்த சமத் ஆராமச்சு இதுவும் அதே போர்ஷன் தான் இல் இது விஷ்ணு புராணி கடைசியில் இருக்கு அடுத்தையும் படிச்சுடலாம் சர்வூதாத்மக்கே தாத்த ஜகன்னா பரமாத்மனி கோவிந்தே மித்ரா கதா குதா இப்படைப்பு அனைத்தும் விஷ்ணுவாகவே இறைவனாகவே இருக்கிறார் எனவே அறிஞர்கள் எல்லோரும் இந்த படைப்பை தனக்கு அந்நியமாக கருதாமல் பிரம்மமாகவே கருத வேண்டும் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும்னு சொல்லியாச்சு இங்கே என்ன சொல்கிறார் சர்வத்திர தைத்தியாக சமதாமுப்பேத்த இங்கே தைத்தியாக தைத்தியாகனா சர்வத்திரை தைத்தியர்கள்னு சொன்ன ராட்சசர்கள் சர்வத்திர தைத்தியாக ஹே தைத்தியகண நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருங்கோ நிஜமாக அரக்க ராட்சஸெல்லாம் ஒன்றா தான் இருக்கான் நல்ல வந்தால் செது இருக்கிற மாதிரி இருக்குது சாதாரணமாக சொல்லுவார்கள் நல்லவர்கள் பிரிந்து போகட்டும் அறக்கர்கள் ஒன்று சேரட்டும் பார் குருநானக் அவர் சொல்லுவார் நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டது குருநானக் சொல்கிறது நல்லவங்கள்லாம் பிரிஞ்சு போனால் நிறைய இடத்துல நல்ல காரியம் நடக்கும் கெட்டவன்லாம் பிரிஞ்சான்னா நிறைய கெட்டது நடக்கும் ஆகையினால கெட்டவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருத்தனை அடிச்சுன்னு சாகட்டும் நல்லவன்லாம் பிரிஞ்சு அங்கங்கே போய் நிறைய இடத்துல நல்லதெல்லாம் பண்ணுங்கோ ஆனால் ஜாக்கிரதையாக அது விஷயம் தெரிஞ்சு போகணும் நல்லவன் போகிறபோது இன்னொரு நல்லவனை புகார் சொல்லின்ட்டு போகக்கூடாது நம்ம ஊரில் எப்படி அவன் முழுக்க நல்லவன் இல்லை இப்படிம்மா இவன் இவனை சொல்கிறதுக்கு நாலு பேர் வருவான் இப்படி ஏவன் பரம்பரா பிராப்தம் அப்படி இல்லை ஒரு ந நிறைய அஞ்சாறு நல்லவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் சொல்லி நான் அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறேன் இப்போ சங்கராச்சாரிய நாலு நாலு மூளைக்கு போகலையா அது மாதிரி போகணும் நல்லவர்கள் பல இடங்களில் பிரிஞ்சே போய் அங்கே போய் நிறைய சொல்லணும் நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லலாம் ஆஹா என்ன சொல்கிறார் சர்வத்திர தைத்யாக சம விஷ்ணு புராணத்தில் ஏதோ ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட் அது சொல்கிறாங்க சமதா முப்பேத்த அவங்கலாம் ஒன்னாக சேருங்கோ அப்படி என்ன சொன்னோம் நீங்கள் ஒன்னா சேர்றது வந்து பகவானுக்கு பூஜை பண்ணுற மாதிரி சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய இறைவனை ஆராதிப்பது என்பது என்ற என்னவென்றால் ஒற்றுமையாக இருப்பது இறைவனின் ஆராதனை நமக்குள்ள ஆயிரம் பிரிவுகள் இருக்கலாம் ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி ஆயினும் அந்நியர் புகழ் என்ன நீதின்னார் பாரதியார் நமக்குள்ள பிரிவுகள்லாம் வச்சுருக்கிறது என்னென்னா சமூகத்தை முன்னேற்றத்துக்கு தான் நம்முடைய பிரிவுகள்லாம் இருக்குது ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்கிறதுக்காக நமக்குள்ள பிரிவுகள்லாம் கிடையாது நிறைய பேருக்கு அது புரியறதில்லை நாம் ஏன் பிரிஞ்சு ஒரு ஒரு ஒரு பொறுப்பெடுத்துட்டு தொழில் செயல்படுகிறோம் என்றால் சமூகத்தை உயர்த்துவதற்காக வருங்கால தலைமுறைகளுக்கு நல்ல பண்புகளை கொடுப்பதற்காக ஆனால் அதை புரிஞ்சுக்காதனால நமக்குள்ளேயே சண்டை போட்டு என்ன பர்பஸுக்கு வந்ததோ கடுகுக்குள்ளேயே பேய் பூந்த மாதிரி ஆயிப்போச்சு பேயை ஓட்டுறதுக்கு கொடுக்குற கடுகளை கடுகுக்குள்ளேயே பேய் புகுந்தால் என்ன ஆகுமோ அப்படித்தான் ஆயிடுச்சு நமக்குள்ளே இருக்கிற பல்வேறு வகையான பிரிவுகள் குலங்கள் வர்ணங்கள் இதெல்லாம் என்னென்னா சமூகத்தை உயர்த்துவதற்காக சமூகத்தில் அவங்கவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கேற்றபடி உருவாக்கப்பட்டு அமைப்பது கடைசியில் பொறாம தான் வச்சோம் ஒரு ஜாதிக்காரனால் இன்னொரு ஜாதிக்காரனை பார்த்து பொறாமப்படுறான் இதுக்காகவா ஜாதி இருக்குது ஜாதிங்கிறதே சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறதுக்காக இல்லை உருவாக்கப்பட்டதோ இயல்பாக உருவானதோ அதில் பற்றியெல்லாம் நமக்கு பேச்சு இல்லை புரிஞ்சுக்கணும் ஹே சர்வத் சமத்துவம் சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்வ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கினில் அனைவருக்கும் தாழ்வு அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் தேவைப்பட்டது நமக்குள்ளே ஆயிரம் பேர் இருப்போம் அவன் எல்லாக்காரன் இங்கே வந்து நம்மள ரூல் பண்ணிட்டுருக்கான் நம்ம ஊர்லேயே அவனுக்கு நிறைய பேர் ஜாலராக போட்டான் ஏன்னா அவன் பணம் கொடுத்துட்டான் இப்போ கூட நிறைய பேர் அவன் காலம் பரவாயில்லை நமக்குள்ளே நம்ம இது பண்ணுற போது அந்த வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாரான் அங்கே வந்து நம்மளெல்லாம் கெடுத்து எல்லாம் குட்டிச்சவர் ஆக்கினது அவங்க அதுக்கப்புறம் அங்கே சொல்கிறார் அவர் என்னென்னா அவங்களுக்கு இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இல்லைங்கிறார் அவர் அவங்க பார்லிமெண்ட்டில் நம்ம ஃப்ரீடம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு யாருக்கு அந்த சக்தி இருக்குது அவன் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுப்பான் அப்படின்லாம் பேசுகிறார் நம்ம அடிச்சுட்டாலும் பிடிச்சிருந்தாலும் ஒன்று வேறு விஷயம் அதில் அவர் அவர் கொடுக்கக்கூடிய அதாவது அங்கே பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் நடக்கிறது இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டான்னு இவர் சொல்கிறார் கொடுத்தேன்னா அவங்க கெட்டு அந்த கண்ட்ரி நல்லா இருக்காதுங்கிறார் அவர் நீங்கள் கூட பாருங்க பிரிட்டன் பார்லிமெண்ட்டில் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறத பற்றி என்ன மாதிரி டிஸ்கஷன் நடந்தது யாரெலாம் என்ன ஒப்பீனியன் சொன்னாங்க படித்து பாருங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் சுரண்டியாச்சு அச்சா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் வேறு பிரச்சனை வேறு வர ஆரம்பிச்சுடுத்து அங்கேருந்து அவன் கொஞ்சம் ஆட்களை இத்தனை பேரை மேனேஜ் பண்ணணும் பெரிய அதிசயம்தான் அவன் எஜுகேஷனே நமக்கு கொடுத்தாச்சு நம்ம கண்ட்ரி வந்து நம்ம நம்மளுடைய கல்ச்சரை இழந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண வேண்டியதுலாம் பண்ணியாச்சு இன்றைக்கும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் உலகத்திலேயே நீங்கள் எந்த மா எந்த இது பிரிட்டன்லாம் வந்து இன்றைக்கும் வந்து பணம் சம்பாதிக்கிறது பெரிய நாடு ஏன்னு கேட்டால் அத்தனை ஊரையும் பிடிச்சி வாழ்ஞ்சிருக்கானா அத்தனை ஊர்லையும் பணம் இருக்குது அங்கேருந்து வாங்கி சாப்பிட்டுன்னு தூங்கலாம் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இப்போ நியூயார்க்கில் நடக்கிற பிஸ்னஸை விட இவங்களுக்கு அங்கங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரும் இல்லையா பணம் வருமே அது ஜாஸ்தி இவ்வளோ தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச எக்கனாமிக்ஸ்டெலாம் கேட்டு வரும் ஆல்ரெடி இன்வெஸ்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு எழுபத்தி ரெண்டு எத்தனையோ கண்ட்ரி அவங்க ரூல் பண்ணாங்க இல்லையா ஆ அத்தனை கண்ட்ரியில் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஏதாவது குழந்தைகளுக்கெலாம் தெரியுமா அந்த விஷயங்கள்லாம் இத்தனை கண்ட்ரியும் ரூல் பண்ணி அத்தனை கண்ட்ரிலையும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதுலேருந்து நிறைய பணம் வந்துன்ட்ருக்கு எல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்கள் நினைக்கலாம் சொல்கிறேன் இங்கே இருக்கிறவங்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இவங்கப்பட்ட பாடு ஏன்னா இங்கே வந்து இப்போ அவர் சொல்கிறார் தீவிரவாதம் பண்ணுறாருங்கிறார் மகாத்மா காந்தி அகிம்சா வாதம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே என்ன இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் அன்றைக்கி இருந்தது நமக்கு என்னவோ இப்போ ஒரு பிரமே அப்போ என்னமோ எல்லாம் ரொம்ப அன்பாக ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னு ஆனால் ஒன்றும் ஊழல் இல்லாமல் இருந்தது கரப்ஷன் இல்லை எல்லோரும் நல்லவங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்காது ஆனால் கரப்ஷன் கிடையாது இன்றைக்கி ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க கரப்ட் பண்ணுறாங்க சில குரூப்பு அதில் சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய கோயிலில் சமபந்தி போஜனை போடுறதுனால ஜாதி குழற்குள்ள சமத்துவம் வந்துடுதான் என்ன சும்மா அது ஒரு கண்தொடப்பு மாதிரி இருக்குது உண்மையான சமத்துவங்கிறது சாப்பாடுறப்ப உட்காந்து சாப்பிட்றதுனால இல்லை அறிவுனாலையும் தர்மத்தினாலையும் அன்புனாலேயும் தான் வரணும் வேறு எதுனாலையும் வர முடியாது வீட்லேயும் அண்ணன் தம்பி சேர்ந்து சாப்பிட்றோம் அதனால் ஒத்துமையாக அர்த்தமா இல்லையே அப்போ சமத்துவங்கிறது சேர்ந்து சாப்பிட்றதுனால சமத்துவம் வருங்கிறது என்ன நியாயம் எங்கேயா லாஜிக்கலாக இருக்கா இல்லாஜிக்கலாக இருக்கா ஆ சமத் ஹே தைத்யா நான் காண்டெக்டுக்காக சொன்னேன் ஹே தைத்யாக ஓ ராட்சஸர்களே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக இருப்பதே இறைவனை வழிபடுகின்ற வழி அச்சுதஸ்ய அதில் ஒற்றுமையாக இருக்கிறதுல ஆனந்தம்னு அர்த்தம் இறைவன்னா என்ன ஒற்றுமையாக இருக்கிறதுல தான் இன்பம் இருக்கிறது ஒற்றுமையாக இருக்கணும்னா காரணத்தோடு ஏன் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோங்கிற அறிவோடு ஒற்றுமையாக இருக்கணும் சும்மா ஒற்றுமையாக இருக்கணும் சாமியார் சொல்லிட்டார் அதுக்காக ஒற்றுமையாக இருக்க முடியுமா ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத புரிஞ்சு ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது பல வகையில் நல்லது ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எல்லோரும் என்னது ஒரு பெரிய கல்லாக இருந்தாலும் அத்தனை பேர் சேர்ந்து தூக்கி விடலாம் சமூகத்துக்கு நன்மை செய்யலாம் ஒரு ஒரு ஒரு பொறுப்பாக எடுத்துக்கிண்டு எல்லாரும் இந்த அறத்துக்காக செய்கிறோம் நாட்டுக்காக செய்கிறோம் கடவுளுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும் எந்த ஆர்கனைசேஷனுக்கு வேணும் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோங்க இப்போ போனீங்கன்னு சொன்னால் சாய்பாபா ஆர்கனைசேஷன் அப்படின்னா பாபா பாபா அது அவர் மையம் சென்டர் அது மாதிரி எந்த ஆர்கனை ராமகிருஷ்ணன் மடம் எடுத்துட்டா எல்லாம் குருமஹராஜ் குரு மஹராஜ் குரு மஹராஜ் நம்ம செய்கிறதில் அங்கே அத்தனை சுவாமிகள் இருந்தாலும் ஏதோ சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்தால் கூட நம்ம குருமகராஜுக்காக சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அது மாதிரி ஹோல் பாரத தேசமே நமக்கு என்னென்னா நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்துக்காக நாம் ஒன்றுபட்டு வாழ்கிறோம் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட் வரணும் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு அப்படி ஒரு கோல் இருக்குதுன்னா இப்போ இங்கே எல்லோருமே சேர்ந்து ஒன்று நான் எனக்காக பண்ணுறேன் தர்மத்துக்காக சுவாமி தர்மத்தை பண்ணுறார் ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்ணுறார் தட்சிணாமூர்த்திக்காகப்பான் நம்ம சொல்லுவோம் உனக்கு வரணுமே மனசு ஆனால் நீங்கள் கோ இங்கே இருக்கோம் நானாக எங்கள் தான் நாங்கள் இருக்கோம் தட்சிணாமூர்த்திக்காக நான் இல்லைன்னா ஆசிரமத்தில் பணிபுரிகிற எல்லாருமே நாங்கள் தட்சிணாமூர்த்திக்காக இருக்கிறோன்னு பாவம் நீங்களாக கற்பனை பண்ணிக்காய்ங்க சுவாமிஜி நாங்கள் எங்கள் வீட்டுக்காக இங்கே இருக்கோம் என் குடும்பம் எல்லாம் இது பண்ணணும் அதுக்கு வேறு வழி இல்லை எனக்கு வேறு இடத்துல போகிறதுக்கு வழி இல்லை நான் இங்கே சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா இப்படி இருக்கும் எனக்கு நாங்களும் விடுறதே இல்லை காலையில் பிரார்த்தனையும் விடுறதே இல்லை வீடும் இருக்கட்டும்ப்பா வீடு இதுக்குள்ளே அண்டர்ஸ்டுட் உன் வீடு நாடு எல்லாமே வந்து இதில் சேர்ந்துருக்கு அப்படி அங்கங்கே எல்லோரும் அவங்கவுங்க தர்மத்தை கடைப்பிடிச்சா இப்படி இருக்கும் உடம்பு ஹோல் பாடியே தர்மம் தானே கிட்னி ஒழுங்காக வேலை செய்கிறது ஹார்ட் வேலை செய்கிறது பிரெயின் வேலை செய்கிறது இப்போ நான் பேசுகிறேன்னா ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா எவ்வளோ பெரிய வேலை நடந்துகிட்டுருக்கு உங்களுக்குள்ள நீங்களும் அதை வாங்கி மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கீங்கன்னா எவ்வளோ வேலை நடந்துகிட்டுருக்கு நம்ம எதை ப நினைக்கிறோம் அதை பற்றி ஒரு ஹார்மோனி இருந்தால் தான் பேசவும் முடியும் கேட்டு மனசில் வாங்கிக்கவும் முடியும் பாடி ஃபிட்டாக இல்லை மைண்ட் மாடி ஃபிட்டாக இருந்தால் போகிற மைண்டும் ஃபிட்டாக இருக்கணும் இன்டெலெக்ட்டும் ஃபிட்டாக இருக்கணும் எல்லாம் ஃபிட்டாக இருந்தால் தான் இந்த கம்யூனிகேஷனே ஒழுங்காக போகும் அதுக்கப்புறம் அது ஆக்ஷனுக்கு வர்றது வேறு விஷயம் ஆக சர்வ சர்வத்திர தைத்தியா எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய தைத்தியர்கள் சமதா முப்பே த சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ சில ரிலிஜனில் இருக்காங்களே நாம் உலகம் முழுவதும் இருக்கிற நம்முடைய மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றுபட வேண்டும் உங்களுக்கு புரியுப்போ உலகம் முழுக்கும் முழுவதிலும் இருக்கிற நம்முடைய மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றுபட வேண்டும் நாம் ஒத்த கருத்தையே பேச வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்களை நாம் வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு மதம் நம்ம ஊர்லேயும் சொல்கிறோம் ஆனால் எல்லோரும் நம்ம ஆளாக வரவாட்டா நாம் உலகம் முழுக்க இருக்கிற இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மதத்தினருக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஆனால் அதே மற்ற சமய மதத்தினரை போல நாம் என்னது சுதந்திரம் இல்லாத மதமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்கோ நம்மளாலே சண்டைக்கு வருவான் அவன்கிட்டிருக்கிற கட்டுப்பாட்டை நீயே எது பண்ணுற ஏ நம்மளாம் கட்டுப்பாடு இருக்க நம்மளாம் கட்டுப்பாடாக பேசுவான் நம்ம நம்ம நமக்குள்ளே ஹிந்துஸ் தான் அந்த பக்கம் நுழைய முடியாது என்ட்ரி பண்ண முடியாது புரியாது பாவம் பகவான் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கட்டும் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் அந்த கொஞ்சம் நாளைக்கு நமக்கு நல்ல புத்தி நல்ல ஒழுக்கம் வாழ்க்கை இருந்தால் எல்லாருக்கும் நல்லது எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரிமி ஆக இந்த இடத்துல நிறுத்தினேன் தொடர்ந்து அடுத்த வகுப்பில் மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கலாம் நமோஸ்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாக்ஷி சிரோருபாகவே சஹசிரநாமே புருஷாய சாஸ்வத்தே சகசிரோட்டிதாரிணே நமவிந்தமீரம் சூமாராஜிகி